ம் பிரித்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா நம ூத்தோக்கேஸ் ஆசுரே வித்தர பிரோக் ஆசரம் பாணு அோக்கே சம்சாரே இந்த உலக வாழ்க்கையில் தோ பூத சர்க் இந்த ஸ்லோகத்தில் பூதங்கிறது மனுஷ அப்படிங்கிற அர்த்தத்தில் பண்ணிக்கிறோம் மனித படைப்பு இரண்டாக இருக்கிறது மனுஷியானாம் சர்க்கௌ சர்கவுன சிருஷ்டின் அர்த்தம் பூத சர்க் இரண்டு விதமான மனித கூட்டங்கள் இருக்கின்றன அஸ்மின் லோக்கே இந்த உலக வாழ்க்கையில் இரண்டு விதமான மனித படைப்புகள் இருக்கின்றன தெய்வ ஆசுர ஏவச்ச அந்த இரண்டும் தெய்வ குணம் உடையவர்கள் அசுர குணமுடையவர்கள் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது கோபனிஷத்தில் இப்படி உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு தெய்வ அசுர ஏவச்ச தெய்வம் அசுரன் என்று ரெண்டு இருக்கு தெய்வோ விஸ்தரஷப் புரோக்தஹா தெய்வகுணங்களை விஸ்தாரமாக நான் சொல்லிவிட்டேன் நன்றாக சொல்லி இருக்கிறேன் இருபத்தாறு தெய்வீக குணங்களை சொல்லியிருக்கிறேன் சுருக்கமாக ஆறு அசுர குணங்களையும் சொல்லி இருக்கிறேன் இப்பொழுது அசுரகுணங்களை விஸ்தாரமாக சொல்லப் போகிறேன் ஹே பார்த்த அர்ஜுனா மே ஆசுரம் ஸ்ரூணு என்னிடமிருந்து அசுரகுணங்களை இப்பொழுது கேட்பாயாக அசுரகுணங்களை கேட்பதனுடைய நோக்கம் அதை நீக்குவதற்காக தற்பரிவரஜனார்த்தம் அதை நீக்குவதற்காக விரிவாக நான் சொல்லுவதை கேள் என்று பிரதிஜா வாக்கிய ஸ்லோகமாக இது இந்த படைப்பிலே இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் மனித கூட்டங்கள் ஒன்று அசுர குணங்களை கொண்ட மனிதர்கள் தெய்வீக குணங்களை கொண்ட மனிதர்கள் என்று இரண்டு வகை மனித கூட்டங்கள் இருக்கின்றன பொதுவா நாம சொல்ற வழக்கம் அதாவது விலங்கு மனிதன் மனித மனிதன் தெய்வீக மனிதன் மூணாக பிரிப்போம் அதாவது பிறருக்கு கெடுதலையே செய்து கொண்டிருக்கின்ற மனிதன் விலங்கு மனிதன் பிறருக்கு நன்மையும் செய்ய மாட்டான் தீமையும் செய்ய மாட்டான் தனக்கு மாத்திரம் நல்லதை செஞ்சுப்பான் பிறருக்கு கெடுதல் செய்யாமல் தனக்கு மட்டும் நல்லது செய்து கொள்கின்றவன் மனித மனிதன் தனக்கு நல்லது செய்யாமல் பிறருக்கு நன்மையே செய்து கொண்டு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிற மனிதன்தான் தெய்வீக மனிதன் சொல்லுவோம் இங்க அசுரகுணங்களை கொண்ட மனிதர்கள் தெய்வீக குணங்களை கொண்ட மனிதர்கள் என்று இரண்டாக பிரித்திருக்கிறார் இதற்கு அடுத்தபடியாக அசுர குணங்களை விரிவாக உபதேசிக்கப் போகிறார் भगवान, அதை நாளை முதல் படிக்கலாம் ஆசுரம் பார்த்தமே ஸ்ருணு மனித படைப்பு இரண்டு வகையாக இருக்கிறது என்று பொருள் வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓமகாரானந்தர் அவர்களுடைய